அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் பேருவதேசம் ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் புதவாரம் பகல் எட்டு மணிக்கு மேட்டுக்குப்பம் என்னும் சித்திவளாக திருமாளிகையில் முதன் முதலில் கொடி கட்டினவுடனே நடந்த நிகழ்ச்சியின் குறிப்பு இங்குள்ள நீங்கள் எல்லவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற பத்து தினமாகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள் அந்த விசாரணை எதுவென்றால் நாம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாவது உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது அல்லது வேலாயுத முதலியாரைக் கேட்டால் மனுஷ தரத்தில் போதுமான அவரிடம் அப்படி கேட்டாவது நல்ல விசாரணையில் இருங்கள் அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம் இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும் அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிக விரைவில் நீங்கி போய்விடும் அந்த பசுமை வர்ணம் எப்படிப்பட்டதென்றால் கருமைக்கு முதல் வர்ணமான பசுமையாக இருக்கின்றது இப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டுமென ஸ்தோத்தரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை உன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் அவ்விசாரம் பரம் அபரம் என்று இரண்டு வகையாக இருக்கின்றது இவற்றில் பரம் பரலோக விசாரம் அபரம் இகலோக விசாரம் இவ்விரண்டில் இகலோக விசாரம் விசாரமல்ல சாதாரணமாக ஒருவன் வி சாரம் செய்து கொண்டிருக்கின்றானே என்றால் அவ்விசாரம் விசாரமாகாது உண்மை விசாரமும் அல்ல ஏனெனில் விசாரம் என்கின்றதற்கு பொருள் வி சாரம் என்பதில் வி சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்தது அது மேலும் பரலோக விசாரத்தையே குறிக்கும் பொருட்டு வந்தது ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவை தெரியவட்டாமல் மூடியிருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை விசார அதி மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும் அதை மனுஷ தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது அந்த விசாரத்தை விட ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும் யோகிகள் வனம் மலை முளை முதலியவற்றுக்கு போய் நூறு ஆயிரம் முதலிய வருஷ காலம் தவஞ்செய்து இவ்வுஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள் இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறதை பார்க்கிலும் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி பங்கு பத்து கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம் எவ்வாறெனில் ஒரு ஜாம நேரம் மனத்தில் இக விசாரமின்றி பறவிசாரிப்புடன் ஆன்ம நிகழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது ஸ்தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்று கொள்ளலாம் ஆதலால் இவ்வுலகத்தில் வி சாரமென்கின்ற உண்மை தெரியாது விசாரமென்று வழங்கி அதை துக்கமென்றே சொல்லுவார்கள் நாம் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது அவர்கள் பண்ணுகின்றது துக்கமே விசாரம் என்கின்றது அது தப்பு அவ்வர்த்தமும் அன்று சாரென்கின்றது துக்கம் வி சாரமென்கின்றது துக்க நிவர்த்தி வி உபசர்க்கம் சாரமென்கின்ற துக்கத்தை நிவர்த்தித்து அதலால் விசாரமென்கின்றது முன் சொன்னபடி பரலோக விசாரத்தையே குறிக்கின்றது அதலால் இடைவிடாது நாம் விசாரவசத்தராயிருக்க வேண்டியது மேலும் வி சாரமென்பது விபத்து சாரம் நீக்குதல் நடத்தல் அதலால் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பயிலுதல் வேண்டும் மேலும் சிலர் இது ஆண்டவர் வருகின்ற தருணமாக இருக்கின்றதே இத்தருணத்தில் முயற்சி செய்வானேன் ஆண்டவர் வந்தவுடனே பெற வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ளப்படாதோ என்று வினவலாம் ஆம் இஃது வினவியது நலன்தான் ஆண்டவர் வரப்போகின்றதும் சத்தியந்தான் நம் அவர்களின் திரை நீங்கப் போகின்றதும் தான் நீங்கள் எல்லவரும் பெற வேண்டியதை பெற்று கொள்கின்றதும் சத்தியம்தான் ஆனால் முன் சொன்ன ரகசம்பந்தமான பச்சை திரை இரண்டு கூறாக இருக்கின்றது யாவெனில் அசுத்தமாயா திரை சுத்தமாயா திரை என்னும் இரண்டுமாம் இவை கீழ்ப்பாகத்தில் ஒரு கூறும் மேற்பாகத்தில் ஒரு கூறுமாக இருக்கும் கீழ்ப்பாகத்தில் உள்ளது அசுத்தமாயாத்திரை மேற்பாகத்தில் சுத்தமாயா திரை இருக்கும் இவற்றில் அசுத்தமாயா திரை இகலோக போக லட்சியம் உடையது சுத்தமாயா திரை பரலோக சாத்தியத்தை உடையது இவற்றில் ஆண்டவர் வந்து அனுகிரகம் செய்கின்ற போது முயற்சியில்லாத சாதாரண மனுஷர்களுடைய கீழ்பாகத்தில் இருக்கின்ற அசுத்தமாயை என்னும் பச்சை திரையை மாத்திரம் நீக்குவார் அதலால் அக்காலத்தில் நாம் அத்திரை நீங்கியவுடன் கூடிய வரையில் சுத்தமாய் புனிதர்களாக இருக்கலாமே பெற வேண்டியதை பெற்று கூடாது மேலும் பஞ்சகிருத்திய விபவங்களும் இதர சித்தி முதலியவையும் ஆன்ம அனுபவத்தையும் செய்யவும் பெறவும் கூடாது பின்னும் நன்முயற்சி செய்தே மேலேற வேண்டும்